ஒரு தாழ்மையான வேண்டுகோள் டு ஆல் த ஃபெலோ ஆம்பளைஸ் என்ன அப்படின்னா வந்து நம்மளாம் ஆம்பளை அப்படின்றது வந்து ஒரு கருவம் அதில் ப்ரைடாக பெருமையாக ஃபீல் பண்ணிக்கிறதுக்குலாம் எனக்கு எதுவுமே தெரியல அதில் என்ன இருக்குதுன்னு தெரியல மீச உழைக்குதா அப்படின்றீங்களா அது ஒரு பெரிய குவாலிட்டியில் ஓ டெல்லியில் இருந்தால் ஒன்றே இப்படிலாம் பேசுவீங்க சென்னையில் இருந்துன்னா கேட்டிங்களா தூத்துக்குடியில் இருந்துன்னா கேட்டிங்களா ஸ்ரீலங்காவில் இருந்துன்னா கேட்டிங்களா ஏன்னா இது வந்து டெல்லி நான் மும்பை நாட்டுக்கு நாடு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் பிரச்சனைலாம் கிடையாது இது வந்து நீங்களும் நானும் நம்ம மனசில் பெண்களை பற்றி என்ன நினச்சிட்டு அதோட கேவலமான வெளிப்பாடாக இந்த மாதிரி வயலன்ஸ் இந்த மாதிரி ரேப்பெல்லாம் மாறிட்டு வருது நூறு பேரில் இப்போ பெர்ல ஓட்டம் பண்றாம் அப்படினா மீதி எல்லாரும்மே நம்மளோட தாட்ஸ் எல்லாம் வந்து கூனிக்குறிகி போயிருக்கிறது அளவுக்கு தான் இருக்கு அது வெளியில சொல்லிக மாட்டேங்கறோம் ফারஸ்ட் டைம் இந்தியா ஃபுல்லா நம்மள பாதிக்குற ஒரு விஷயத்தை பத்தி இதுக்கு கண்டிப்பா தீர்வு தேவைன்ற மாதிரி</ul> கோவத்தோட போராடுறோம் போது இந்த கோவம் வந்து எத்தனை நாளைக்கு இருக்கும் இந்த போராட்டத்தோட விளைவா என்னலாம் சட்டம் கொண்டு வருவாங்க என்னலாம் நிறுவேத்துவாங்க அப்படின்றது எதுமே એમ கையில உங்க கையில எல்லாம் இல்ல انا ஒரு சாதாரண ஆம்பளையா நம்ம செய்யற விஷயம் வந்து எப்படி கண்டிப்பா ஒரு பெட்டர் एनवायरमेंटத்தை கிரியேட் பண்ணனும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பேசுறது தான் இது இப்ப நம்ம எல்ல மாடர்ன் திங்கிங் யூத் பயங்கர ஆஹா ஓஹோ அப்படினா வந்து நம்மளை பத்தி நம்மளையே பச்சங்களாகிய நாமளே பெருமையில தான் இருக்கு ஒரு சாதாரண விஷயம் அவங்க ஒரு நாளைக்கு போயிட்டு குழந்தைங்க யாருமே பெருமையா சொன்னது கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து தப்பு தான் யார் பண்ணாலும் அவங்களுக்கு அது உடம்பு அபெக்ட் தான் ஆக போகுது யாருமே கூட கூடாது யாருமே சிகரெட் பிடிக்கக்கூடாது நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா அது பசங்க குடிக்கலாம் பசங்க சிகிரெட் பிடிக்கலாம் பொண்ணுங்க அதை பண்ணக்கூடாது இதை நான் சொல்லும்போது இந்திய கலாச்சாரம்னா என்னன்னு தெரியுமா தமிழ் பாரம்பரியம் என்னன்னு தெரியுமா இவ்வளவு கலாச்சாரம் பாரம்பரியம் இருக்கிற நாட்டில் தான் இவ்வளவு ரேப்பு நடந்துட்டு இருக்கு இவ்வளவு பெண்களுக்கு எதிரான குற்றம் நடந்துட்டு இருக்கு முக்கியமான விஷயம் நம்ம நம்மளோட தாட் அபோட் விமன் என்ன வச்சுட்டு இருக்கோம் இன்னிக்கும் வந்து ஏதாவது ஒரு வைஃப் சமைக்கல அப்படின்னா வந்து அதை நாலு சொந்தக்காரங்க முன்னாடி ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி புருசன் கிண்டில் பண்ணுறது நடந்துட்டு இருக்கு பொண்ணுங்க இப்படி டிரஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி பாதி விஷயம் பெண்களுக்கு எதிரான யூடிசிங் வயலன்ஸ்லாம் நடக்குது என்னது ஒரு பொண்ணுட்லா க பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க நினைக்கிறது முக்கால்வாசி சீப்பான விஷயங்கள் தான் பெண்கள் பெண்களே கிடையாது ஒரு பிளேம் பண்றதுக்கு ஜெனரலைஸ் பண்ணி அவங்களுக்கும் எனக்கும் வந்து சுத்தமா ரைட் கிடையாது அது கரெக்ட்டும் கிடையாது அந்த பொண்ணுக்கு நீங்களும் நானும் யாரு ஒரு பொண்ணு பப்புக்கு போது ஏன் அந்த பொண்ணு பன்னெண்டு மணிக்கு போனால்தான் அப்படியா பன்னெண்டு மணிக்கு போனதுனால நீ கேவலமா அப்படி நினைக்கிறனால தான் அப்படியாச்சு இதே இந்தியாவில வந்து பெண்களுக்கு ஒரு காலத்தில் ஓகபித்தமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு ஆம்பளை பொன்னாட்டிக்கு பயந்தவனா இருந்தாங்க எல்லா பொண்ணுகளும் வந்து ஏதாவது ஒரு ஆம்பளை கட்டுப்பட்டு தான் இருக்காங்க அது வந்து நம்மளுக்கு பழகிடுச்சு அப்படிதான் இருக்கணும் யாராவது ஒரு பையன் வந்து தப்பி தவிர வீட்டில் சமைச்சிட்டு இருந்தா வந்து பொன்னாட்டிக்கு பயந்தவனா இருந்தா அவனை கலாய்க்கிறோம் அவனை பண்றான் பீஸ் அதுதான் படத்தில் புக்ல எழுதிரு ஜோக்ல வருது அதில் என்ன அசிங்கம் இருக்குது என்ன தப்பு இருக்குது அன்றைக்கி நான் வந்து இதை பற்றி பேசினதுக்கு ட்விட்டர்லையோ கொட்டர்லையோதோ போட்டதுக்கு ஒருத்தன் சொல்கிறேன் மென் ஷுட் பி மென் விமென் ஷுட் பி விமன் இது தான் தட் வில் சால்வ் ஆல் த ப்ராப்ளம் என்ன விமன் ஷுட் பி விமன்னா என்னது பெண்களுக்கு எதுக்கு நம்ம எதுக்கு டெஃபினேஷன் கொடுக்கணும் அவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஜெர்னலஸ் பண்ணுறதுக்கோ இல்லை சொல்கிறதுக்கோ நீங்களோ நானோ யார் இது கண்டிப்பாக இது கம்ப்ளீட்லி ஆம்பளைங்களுக்கு வண்டி தான் இவ்வளோ நீ என்ன கிழிச்சேன்னா நாக்கு வந்து என் வீட்டில் வேலை செய்கிறது எங்கள் வீட்டில் வந்து தரத் தொடக்கிறது இல்லை என் பையனை வந்து குழுப்பாட்டி ஸ்கூலுக்கு அப்புறது இதெல்லாம் எனக்கு அசியமாகவே இல்லை சமையல் பண்ணணும்னா அது வந்து பெருமையாக சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா இது பார்ட் ஆஃப் மை லைஃப் என்னோட பையன் நாளைக்கு வளர்ந்து பெரியாலும் உனால் ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் சட்டம் கொண்டு வரணும் பண்ண முடியுமா தெரியாது கொடுக்க முடியும் தோ அட்வைஸ் பண்றதோ இல்லன்னா வந்து இதனால வந்து ஒரு அமைதி உருவாத்தனம் ஒவ்வொரு வீட்டிலையும் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்டர்நெட் மாடர் ஆம்பளை கிடையாது நான் ஆம்பளை ஆம்பளை பெண்களை நான் இதுதான் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அதே வேலை செய்கிறேன் எனக்கு அசிங்க கிடையாது